வணக்கம் நற்றினையின் கற்றதை கற்பித்தல் நிகழ்ச்சிக்காக கார்த்திக் இன்றைய பகிர்வு இரண்டு வார்த்தைகள் இருக்குது ஆங்கிலத்தில் ஒன்று வந்து டூ இன்னொன்று ஃபார் இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை என்ன சொல்லுவோம்னா இக்குன்னு சொல்லுவோம் இப்போது டூ யூ அப்படின்னா உனக்கு ஃபார் யூன்னா உனக்காக அப்போ ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று இக்கு இன்னொன்று காக நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் உனக்கு செஞ்சிட்டோம் நிறைய நேரங்களில் உனக்காக அப்படின்னு செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு விற்பனையாரல் ஒரு பொருளை விற்கிறாருன்னா கம்பெனியில் சொல்லுவாங்க இவ்வளோ பொருள் விற்கணும் அப்போ நாங்கள் அவருக்கு வித்துட்டோம் சார் அவங்களுக்கு வித்துவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வித்துவிட்டோம் அவங்களுக்கு வித்துட்டோம்னு சொல்லும்போது என்னாகும்னா நம்ம விற்கணுங்கிற கவனம் மட்டுமா இருக்க தவிர அவங்களுக்காக விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வாங்கினா அவங்க எவ்வளோலாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு விற்போம் அப்போ அது இது எல்லா துறைக்கும் பொருந்தும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது வேற மாணவர்களுக்காக பாடம் எடுக்கிறது வேற மனைவி கணவனுக்காக சமைக்கிறது வேற கணவனுக்கு சமைக்கிறது வேற கணவன் மனைவிக்காக சம்பாதிக்கிறது வேற மனைவிக்கு சம்பாதிக்கிறது வேற ஸோ எல்லா விஷயங்களும் இக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் அதில் கவனம் கம்மியாக இருக்கும் பட் காக அப்படின்னு செய்யும்பொழுது கவனம் ஜாஸ்தியாக இருக்கும் ஐ எம் செல்லிங் டு ஹிம் அப்படின்னு சொல்வது வேற ஃபார் ஹிம் சொல்றதுங்கிறது வேற அப்போ இன்னிந்து எல்லா விஷயங்களும் அவர்களுக்காக அப்படின்னு செய்யும்பொழுது அதனுடைய அந்த ஆற் ஆழ் ஆழ்ந்த தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்